வணக்கம் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி நீண்ட இடைவேளைக்கு பிறகு பொது அறிவு குவியலுக்காக கந்தரமக்கோட்டை முந்தைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் சாம்பார் ஏரி ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கள் அதிகமாக காணப்படும் பகுதி கோவை மாவட்டம் மூன்று காற்று அதன் அடர்த்தி குறைவாக இருப்பதால் மேலே செல்ல செல்ல குளிர்ச்சி அடைகிறது நான்கு உலக அளவில் காய்கறி உற்பத்தியில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் நாடு சீனா ஐந்து சந்திரனில் மலைகள் இருப்பதை முதன்முதலில் கண்டறிந்தவர் கலிலியோ இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள NASA Human Exploration ரோபன் Challenge மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக எந்த மாநிலத்தை சாந்த எந்த மாநிலத்தை சார்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இரண்டு அண்மையில் எந்த மாநிலத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளான அரசு ஊழியர்களின் குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மூன்று தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் மற்றும் ஐஐடி தேர்வுகளுக்காக பயிற்சி அளிப்பதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறை எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது நான்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் மாநிலப்பட்டியலில் உள்ள விவசாயத்தை மத்திய பட்டியலையிலேயோ அல்லது பொதுப்பட்டியலேயோ இணைக்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்தவர் யார் ஐந்து அண்மையில் எந்த நாட்டில் ரோபோவிற்கு இயந்திர மனிதன் எனப்படும் ரோபோவிற்கு அந்நாட்டின் குடியுரிமை வழங்கியுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி